ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா மெய்யன்பர்களே உயிராகிய நமக்கு அதிகாலை பொழுது ஒவ்வொரு நாளும் சிறந்த பயனை தருவதாக அமைந்துள்ளது ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த உடலில் விழிக்கிறோம் நேற்றைய வாழ்வு நிறைவு பெற்றுவிட்டது இன்றைய வாழ்வு துவங்கியிருக்கிறது இரவு உறங்கும்போது இந்த உடலோடு நமக்குள்ள தொடர்பு தற்காலிகமாக இயற்கையால் நீக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் உடலும் உள்ளமும் விழிக்கின்றன உடலும் உள்ளமும் ஒடுங்குகின்றன உடலும் உள்ளமும் என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் ஒடுங்குகின்றன நான் விழிப்பவன் போலவும் வாழ்பவன் போலவும் உறங்குபவன் போலவும் காணப்படுகிறேன் கருதப்படுகிறேன் தத்துவ நோக்கில் எனக்கு விழிப்புமில்லை உறக்கமுமில்லை வாழ்வும் இல்லை ஆயினும் படைப்பின் நோக்கில் நான் விழிப்பவன் போலவும் வாழ்பவன் போலவும் உறங்குபவன் போலவும் கருதப்படுகிறேன் வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை பிரம்மே முகூர்த்தே உத்தாய சிந்தையேதாத்மனோஹிதம் ஸ்ரீகுரும் விஷ்ணும் நமஸ்கிருத்திய மாதரம் பிதரம் ததா இந்த பாடலிலும் இந்த ஸ்லோகத்திலும் சொல்லியிருக்கின்ற கருத்து என்னவென்றால் அதிகாலையில் துயில் எழுந்து நாம் இன்று இரவு வரை என்ன எல்லாம் புண்ணியங்களை செய்யப் போகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு கடவுளை ஆழமாக தியானித்து அவரிடம் இன்றைக்கு நான் நன்றாக புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தாயையும் தந்தையையும் குருவையும் நினைத்து கொண்டு எழ வேண்டும் என்று பெரியோர்கள் வகுத்திருப்பதாக இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது கௌதம தர்மசூத்திரம் என்கின்ற ஒரு நூலிலே அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நாற்பத்தெட்டு நிமிஷத்திற்கு முன்னால் எழுந்து உயிராகிய நமக்கு எது நன்மையைத் தருமோ அதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றும் அதன் பொருட்டு குருவையும் கடவுளையும் தாயையும் தந்தையையும் வணங்கி எழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சாஸ்திரங்கள் அதிகாலையில் விழிக்க வேண்டியதன் அவசியத்தை உபதேசித்து அருளியிருக்கின்றன அத்திகாலையில் எழுந்து மனித உடலில் வாழ்கின்ற உயிராகிய நான் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தால் எனக்கும் சமூகத்திற்கும் நன்மை கிடைக்கும் என்பதை ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன அதிகாலை முதல் இரவு உறங்கப் போகும் வரை தனக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கக்கூடிய நல்ல காரியங்களை எவ்வாறு செய்ய வேண்டுமென்று திட்டமிடுவாயாக இறைவனை ஆழ்ந்து எண்ண வேண்டிய நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் உயிர் சார்ந்திருக்கும் உள்ளம் துன்பமில்லாத இன்பத்தை அமைதியை பெறுவதற்குரிய கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நமக்கு எது நன்மை தரும் என்று சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசித்திருக்கின்றனவோ அதனை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் தாய் தந்தை குரு கடவுள் ஆகியோரை வணங்கி இந்த சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும் நாள்தோறும் அதிகாலையில் தான் செய்ய வேண்டிய அறச்செயல்களை சிந்திக்க வேண்டும் அரமே வடிவான ஆண்டவனை தியானிக்க வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்